நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளும் வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டீர்கள் எதை நீங்கள் செய்தால் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அது உங்களுக்கு இடையே சலாம் கூறிக்கொள்வதாகும் என்று நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள்